ஹதீஸ் 157 ஐம்பத்தி ஏழு இபனு அப்பாஸ் ரதியுல்லாஹும் அவர்கள் கூறியதாவது நபி சொல்லும் அலஹம் அவர்கள் ஒழு செய்யும் போது அவர்களது உறுப்புகளை ஒரு முறையை கழுவினார்கள்